जननी सर्वमंगला ீகாந்தோ மா ஜமனோம் வந்தே கஜரம் யா தீஸூயம் விபுதை சே வசத்து ஜிஹ்வாபிரமஸ்வத்தீஷிமூர் சுஷிகேந்திரம்யூத்திரீந்திரம் ஸ்ரீங்ககம் யதீந்திரம் மதுேஷி கி நி ஸ்ரீதத்தம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூருன் சனோஸ்மே மாதே பந்துச்ச சாா த்தமேவிரவிமே மேவெவ நமோவிதாம்பிராயிபோ மஹோ நமோ குருப்பலவரோமீஹரிம் பரமாந்தம் উপদেশtarameesharam vyapakam sarvalokanam karanam tam namamyaham 118th shloka chittaadi sarvabhaaveshu brahmatveinai vaavanaat ச உச்சஷேனா சமீனாஸ்மீதி पूरको வாயுரீரி திருத்தனியம் கும்பகாணி பிரபு அம்ணப்பீடன விஷயமனசிமனம் பிரேயசனி ஆச்சாரியர் நிதித்தியாசனத்தை பற்றி உபதேசம் பண்ணி கொடுக்கிற பகுதியை படித்துக்கொண்டிருக்கிறோம் ஆக 15 அங்கங்கள் நிதித்தியாசனத்துக்கு சொல்றார் யம நியமாக மௌனம் தேச காலம் ஆசனம் மூலபந்த அப்புறம் திருக்ஸிதி தேகசாமியம் திருக்ஸி பிராண பிராணா பிராண பதினோராவது அங்கம் பிராணம் அது வரைக்கும் பார்த்துருக்கோம் ஏதோ ஒரு கோணத்தில் ரெண்டே ரெண்டு விஷயந்தான் அவர் தொடர்ந்து சொல்கிறது ஒன்று ஜகன் மித்யாத்வ புத்திகி இன்னொன்று பிரம்ம சத்தியத்துவ புத்திகி அதாவது இந்த பிரபஞ்சம் உண்மையல்ல இந்த நாம ரூப கர்மாத்மக பிரபஞ்சம் சத்தியம் அல்ல சத்தியமே சத்தியம் சத்தியமே சத்தியம்னா என்ன அர்த்தம் சத்தியமான பிரம்மந்தான் சத்தா இருக்கிற பிரம்மன் மாத்திரம்தான் சத்தியம் எப்படி சொன்னாலும் எதா எந்த சாதனமா இருந்தாலும் சரி அது யமமோ நியமமோ ஆசனமோ தியாகமோ எதா இருந்தாலும் ரெண்டத்தான் மாத்தி மாத்தி சொல்றாருங்கிறத நீங்க கவனிச்சா புரியும் ஆஹா பிரபஞ்ச வித்யாத்வ நிச்சயம்தான் ரேச்சகம் பிரம்ம சத்தியத்துவம் தான் தொடர்ந்து அதே விறத்தியை நம்ம அதை பலப்படுத்துறது கும்பகம் அதிலேயே நிற்கிறது தான் கும்பகம் இதை சொல்லியிருக்கார் பாகிய கும்பகம் என்னென்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம் பாஹ்ய கும்பகத்தை நேற்று கொஞ்சம் சரியாக சொன்ன மாதிரி இருக்கு ஞாபகமும் இல்லை பாக்ய கும்பகங்கிறது ஜெகன் மித்யாத்வ நிச்சயா பாஹ்ய கும்பகம் பிரம்ம சத்தியத்துவ நிச்சயா அந்த கும்பகம் அந்த கும்பகம் மாதிரி பாஹ்ய கும்பகம் அந்த கும்பகம்னு போட்டாலும் கூட பாஹ்யமும் கிடையாது ஆந்தரமும் கிடையாதுன்னு படிச்சிருக்கோம் உள்ளும் வெளியும் கிடையாது அகம்புறம் என்பது கற்பனை அகம் என்பது இருப்பற்றது அப்ப எல்லாத்துக்கும் நீங்க ஆதாரம் என்னன்னு நம்முடைய அனுபவம் தூக்கத்தில் அகமும் கிடையாது புறமும் கிடையாது புறமும் அகமும் விழிப்பிலும் கனவிலும் மட்டுமே அனுபவிக்கப்படுகிறது அப்போ எது அகம்புறம் அனுபவிக்கிற அவஸ்த உண்மையா அகம்புறம் இல்லைங்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டால் அகம்புறம் இல்லைங்கிறது தான் உண்மை அகம்புறம் இதை சார்ந்து தான் இருக்கு அகமும் புறமும் ஆத்மாவை சார்ந்து இருக்கிறது உணர்வை சார்ந்து இருக்கிறது அகம் புறம்னாலும் சரி உள்ளே வெளியேன்னாலும் சரி உள்ளே என்னது அகம் வெளியே என்ன அர்த்தம் புறம் அகம் புறம் உள்ளே சொன்னாலும் சரி வெளியே சொன்னாலும் சரி அர்த்தம் இப்ப இந்த நூத்தி இருபத்தி ஸ்லோகம் அது பிரத்யாகாரம் பிரத்யாகாரம்னா என்ன அர்த்தம் இந்திரியங்களை விஷயங்களில் போகாமல் இழுத்துக்கிறதுக்கு பேரு இங்கிலீஷில் சொன்னால் வித்ராவல் வி இழுத்துக்கிறதுக்கு பேர் பிரத்தியாகாரம் புலநடக்கம்னு தான் அர்த்தம் இந்திரியங்கள விஷயங்களில் பொறிகள் புலன்களில் செல்ல ஒட்டாமல் தடுத்துக்கொள்வது பிரத்தியாகாரம் புலநடக்கம் என்று சொல்லப்படும் அந்த புலநடக்கம் தான் வேதாந்தத்தில் அதுக்கு பேர் தமஹான்னு பேர் யோகசாஸ்திரத்தில் அதுக்கு பேர் பிரத்யாகாரகான்னு பேர் அந்த யோகசாஸ்திர சொல்ல பயன்படுத்துகிறார் சொல்ல பயன்படுத்தி இது ஞான யோக பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்றேன் இந்த பிரத்யாகாரத்தை நீங்கள் கவனிக்கிற கவனிக்கணும் பிரம்மை முதல்ல யமகா படித்தோமே அந்த யமஹாங்கிறது வந்து நூற்றி ஸ்லோகம் சர்வம் பிரி விஜானாத் இந்திரிய கிராமசம்யமாக சம்பிரோக்தபியசனீயோ முகூர்முகு அங்கே அபியசனீயோ வந்திருக்கு இங்கேயும் நூற்றி இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகத்தில் அதே விஷயத்தை தான் வேற கோணத்தில் சொல்றாரு அவ்வளோதான் இங்கே அபியசனீயோ முமுக்ஷுபிஹி அப்படின்னு போட்டிருக்கு அங்கே என்ன சொன்னோம் இந்திரியங்களும் பிரம்மன் இந்திரிய விஷயங்களும் பிரம்மன் அந்த நாமரூபத்தை தியாகம் பண்ணி எல்லாத்தையும் பிரம்மமாகவே பார்க்குறது அதாவது இந்திரிய நிகிரகம்னா என்ன பண்ணணும் ரெண்டு பண்ணணும்னு சொல்கிறோம் அதாவது ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் இதை ஒன்று எல்லாம் நிறைய ஊருக்குள்ளே இருந்தோமான விவகாரங்கள்லாம் நிறைய ஆகையினாலும் எங்கேயாவது ஆசிரமத்துக்கு போயிடணும் நல்ல ஆசிரமமாக பார்த்து போகணும் அதுவேற சொல்லணும் நல்ல ஏன்னா நம் நல்ல ஆசிரமங்கிறதே ஆழகாலும் மாறுறது எது நல்ல ஆசிரமோ என்னவோ தெரியல அதனால என்னென்ன எதுவும் கட்டிடமாக ஆசிரமம் அங்கே இருக்கிற வாழ்க்கை தான் வாழ்க்கை முறை தான் ஆசிரமம் சிட்டிக்குள்ளேயே ஒரு ஃப்ளாட்டில் வச்சுண்டு நம்ம வாழ்க்கையை ஒழுங்காக வச்சுட்டு அது ஆசிரமந்தான் இந்த மாதிரி நல்ல நதிக்கரை மலை மலை மலை அடிவாரம் இந்த மாதிரி இடங்கள்லாம் நமக்கு அனுகூலம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அங்கேருந்தும் வாழ்க்கை முறையை சரியாக வச்சுக்கலன்னா அது ஆசிரமமாக இருக்குது அது சிரமமாக தான் இருக்கும் ஜீவனுக்கு சிரமந்தான் அது எதுக்கு சொல்கிறோம் எதாவது விட்டுட்டு ஓடிடணும்னு தோன்றுறது இதெல்லாம் ரொம்ப இருந்தால் அதிகமாக இருக்குது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடணும்னு தோன்றது ஒன்று இப்படி ஒன்று சொல்கிறோம் ஏன்னா அது பண்ணணுங்கிறோம் ஆரம்ப காலத்தில் அதெல்லாம் பண்ணத்தான் வேணும்னு சொல்கிறோம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது வீட்டில் இருந்தோம்னா ரொம்ப தொந்தரவாக இருக்குது நிறைய விஷயங்கள் பிரச்சனையாக இருக்குது வேற எங்கேயாவது நிம்மதியாக ஒரு இடத்துக்கு நிம்மதியாக ஒரு இடத்துக்கு போய் நம்ம இதெல்லாம் இல்லாமல் ஏதோ கடவுளை நினைச்சோமா அதை பண்ணோமான்னு வரணும் அப்படின்னு நமக்கு தோன்றுறது ஆக என்ன சொல்கிறது எவே ஃப்ரம் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அதாவது புலன்களிலிருந்து விலகி செல்ல வேண்டும் புலன்களிலிருந்து விலகி செல்ல வேண்டும் நிறைய இருக்குது ஏதாவது ஒரு ஒரு எல்லா இடத்துக்குலாம் சில இடத்துக்குலாம் பண்ணி போயிருந்தால் வெளிநாட்டுலாம் டூருக்கு போகிறாங்க எல்லோரும் டூரு போகிற இடத்துலலாம் என்ன நிறைய சாமான் இருக்குது எல்லாமும் இருக்குது கண்காட்சி இருக்குது அங்கே போனோம்னா பொழுதுபோக்கு சாமான நிறைய இருக்குது பொழுதுபோக்கு விஷயங்கள் நிறைய இருக்குது நிறைய நான் சுற்றுறது இந்த போய் பார்த்தா எவ்வளோ பெரிய பெரிய அப்பலாம் போடுறான் எனக்கு அதுதான் சிலதெல்லாம் ஞாபகம் இருக்குது எனக்கு அதெல்லாம் மாறது நான் இது எப்படி இருக்குதுன்னா இப்போ தெரியாது எனக்கு என்ன இல்லாமல் குழந்தைங்களுக்கு விளையாட்டு சாமான்லாம் இருக்குது எல்லாம் வந்து அதுலேயே என்கேஜ் ஆகிடுறாங்க அங்கே போனால் பெரிய பொருட்காட்சி அது பெரிய பொருள் காட்சி கண்காட்சி கண்ணுக்கு நிறைய பொருள் இருக்குது நிறைய காசு கொடுத்து வாங்குகிறோம் சாமான் வாங்குகிறோம் என்ன இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயா காட்டுக்குள்ளே போகிற மாதிரி போயிடுறது விட்டுட்டு போகிறது அது ஒரு விஷயம் அப்புறம் என்ன சொல்கிறோம்னா கீதையில் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இந்திரிய சம்யம யஜம் விஷய கிரகண யஜம் இந்திரிய சம்யம யஜ்யம்னு சொன்னால் என்ன அர்த்தம் டோட்டலாகவே எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுது இந்த வேண்ட வேண்டாம்ப்பா நான் போய் இருக்க போகிறேன் எங்கே செல்ஃபோனே ஒர்க்கே பண்ணாதோ வேலையே செய்யக்கூடாது செல்ஃபோன் அங்கே வேலையே செய்யக்கூடாது அந்த இடத்துக்கு நான் போயிடணும் இல்லாட்டி உலகத்தோடு எங்கிற செல்ஃபோன் இருந்தால் போருமே உலகத்தோடு நம்ம கான்டாக்டில் தானே இருப்போம் அதுக்காக நீங்கள் பண்ணால் இங்கே நான் சொல்ல இப்போ நம்ம சொல்ல போகிறோம் உங்களுக்கு சௌரியமாக இருக்க போகிறது அது அடுத்தது என்னென்னு கேட்டால் நான் வந்து அனுபவிக்கிறத நான் தர்மமாக அனுபவிக்கணும் நான் வந்து தர்மமாக ஏன்னா அதர்மமாகவும் தர்மமாகவும் கலந்து அனுபவிக்கிறாங்க உலகத்தில் நிறைய பேர் நான் என்ன பண்ணுறேன் நான் இந்த இந்திரிய விஷயங்களை அனுபவிக்கத்தான் விரும்புகிறேன் ஆனா அளவாக விரும்புகிறேன் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு முக்கால் மணி நேரம்தான் டிவி பார்ப்பேன் அது ஒரு கணக்கு பண்ணிக்கிறது இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன் இதை பண்ணுவேன் அதை அதாவது இந்திய விஷயங்களில் இத்தனை நேரம் பாட்டு கேட்பேன் அப்படின்னு ஒரு அளவு வச்சுக்கிறது அது வந்து என்னது விஷய கிரகண யஜம் விஷயங்களை கிரகிக்கிறது அளவாக வச்சுப்பேங்கிறது முதல்ல சொன்னது என்னது பூர்ணமாகவே விட்டுட்டு ஓடுறது அதை விட்டுட்டு அது இருக்கிற இடமே வேண்டாம் அப்படின்னு ஓடுறது என்ன அந்த இடத்துல அதெல்லாம் நீக்கி வைக்க முடியாது நம்ம வீட்டுக்குள்ளே எல்லா சாமானும் நிறைய இருக்கிறதுனால நம்ம எங்கேயா ஒரு இடத்துக்கு போயிடுறது அப்புறம் என்னென்னா நான் அளவாக அனுபவிக்கிறேங்கிறது இந்திய கிர விஷய கிரகணம் எங்கியுங்கிறது இங்கே என்ன சொல்கிறார் நீ எங்கே போனாலும் ஒன்று விஷயம் நீ விஷயத்தை விட்டு விலகிற ஆனால் அது தனியாக போகணும் இந்த உடம்பை நகைத்தீண்டு போகணும் நான் உடம்பை நகத்தீண்டு போகணும் இல்லாட்டி நான் அளவாக அனுபவிக்கணும் இவர் என்ன சொல்றார் எதை நீ அனுபவிச்சாலும் இங்கே எப்படி சொல்ற எதை நீ அனுபவிச்சாலும் அனுபவிச்சாலும் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் எல்லா விஷயத்திலையும் ஒன்னையே பாரு விஷயேஷு ஆத்மதாம் திருஷ்டுவா விஷயேஷு ஆத்மதாம் திருஷ்டுவா டிவியை பார்த்தா எதை பார்க்குறேன் என்ன தான் பார்க்குறேன் என்னென்னா இதில் அர்த்தம் அதில் என்ன இருக்குது சத்து இருக்குது அதில் சத்து சத்து சத்தாக இருக்கேன் நான் டிவியில் நான் சத்தாக இருக்கேன் பார்க்குற வஸ்துவில் வந்து கண்ணால் பார்க்குற வஸ்தூவில் நான் சத்தாக இருக்கேன் காதால் கேட்குற வஸ்தூவில் நான் சத்தாக இருக்கேன் மூக்கால் முகர்ற வஸ்தூவில் நான் சத்தாக இருக்கேன் ஆக எல்லாத்திலையும் நான் இருப்பாக இருக்கிறேன் நான் ஒன்றும் அனுபவிக்கலை அனுபவிக்கலை இந்திரியங்கள்லையும் நான் என்னவாக இருக்கேன் சத்தாக இருக்கேன் அப்படின்னு நினச்சா எங்கே இதெல்லாம் சொல்ல போகிறோம் அது டேஸ்டாக இருந்தாலும் சரி நம்ம சாப்பிட்ற பதார்த்தம் ருச்சியாக இருக்குது ருச்சி இல்லாமல் இருக்குது ருச்சியாக இருந்தாலும் அதில் சத்தாக நான் இருக்கேன் ருச்சி இல்லாததாக இருந்தாலும் அதில் நான் சத்தாக இருக்கேன் ருச்சிங்கிறது கல்பிதம் இப்படி புத்தியில் வேலை கொண்டே இருக்கணும் இப்படியே சொல்லிகிட்டு இருக்கீங்களே சுவாமின்னா என்னென்னா அதுதான் அதில் தான் மு நிறைவு இருக்குது இல்லாட்டி இதில் எல்லாம் குறைதான் சொல்லிகிட்டு இருப்போம் ருச்சி இருந்தாலும் கூட ஒரு உப்பு கூட ஒரு உப்பு குறைச்சல் ஒரு நாக்கு நீளம் வாங்குறேன் ஒரு நாக்கு சரியில்லை சொல்லிவிடுவாங்க எதாக இருந்தாலும் சரி அதாவது பொருளையும் குற சொல்லின்னு நம்ம வந்து என்ன சொல்கிறோம் பொருளை குறை சொல்கிறோன்னு வச்சோங்களேன் இன்னொருத்தர் சொல்கிறேன் உங்கள் உங்கள் நாக்கு தான் சரியில்லை அப்படி சொல்லிவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டும் இருக்கலாம் ஆனால் நாக்குக்கும் ஆதாரம் என்னது சத்து பொருளுக்கும் உணவு பொருளுக்கும் ஆதாரம் என்னது சத்து ஆக எல்லாத்துலேயும் சத்து தான் இருக்குது ஆக இந்திரியா பாட்டாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் அதில் எல்லாத்துலேயும் என்ன சொல்கிறார் விஷயேஷு பார்க்குறதுக்கு என்ன என்னமோ விஷயம் பார்க்குறதுக்கு இது மைக்கு மாதிரி தெரியுது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அது சத்து ப்ளஸ் நாமரூபம் இது இன்னொரு மைக்கு சத்து ப்ளஸ் நாம ரூபம் எல்லாத்துலேயும் சத்தோடு நான் சத்தையே சத்த எந்த திருஷ்டியில் பார்க்குறேன் ஞான திருஷ்டினால் பார்க்குறேன் அறிவாகிய கண்ணால் சத்தர்சனம் அதுக்கு பேர் சத்தையே பார்க்கறது சத்து என்னது நான் இருக்கேன் நான் இருக்கிறேங்கிறது என்னையே நான் பார்க்குறேன் எல்லாத்துலேயும் சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷத்தை யோகயுக்தாத்மா சர்வற்ற சமதர்சன ஆஹ எல்லாத்திலையும் ஆத்மாவை பார்க்குறேன் எஸ் சர்வாணி பூத்தானி ஆத்மன்யே பசியி சர்வூத்து சாத்மான தோன விஜுக்சே இப்படிதான் பேசின்னு இருப்போம் ஆஹா விஷய ஆத்ம்தான் திருஷ்டுவரி மனசில் என்னாகிறது விஷயங்களை பார்த்தா மனசில் விகாரம் ஏற்படுமா ஏற்படாதா ஏற்படும் விகாரம்னால் என்ன அதில் ஒரு சஞ்சலம் ஏற்படத்தான் செய்யும் விஷய திருஷ்டி ஒரு விஷயத்தை பார்த்த உடனே வெள்ளச் பார்த்த உடனே உப்பு பார்த்த உடனே தேங்குழல் முறுக்கெல்லாம் பார்த்த உடனே மனசில் என்ன தோன்றுகிறது அதை சாப்பிடணும் போல தோன்றுறது இல்லையா அதான் விஷயத்தை பார்த்த உடனே விற்பி விகாரம் ஏற்படுறது நான் என்ன பண்ணுறேன் ஏதாவது க பார்த்தாலோ கேட்டாலோ ஒரு பாட்டு பாட்டு பாடிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னா இன்னொருத்தர் அந்த பாட்டை பாடும் கூடங்குறோம் அந்த விறத்தி விகாரம் ஏற்படுது என்ன தாட் மாடிஃபிகேஷனாக இங்கிலீஷில் சொன்னால் தாட் modification எண்ணங்களின் மாற்றங்கள் பேர் விற்பி விகாரம்னு பேர் என்ன சொல்கிறார் விஷயங்களை நீ வந்து ஆத்மாவை பார்க்குற போது மனசில் என்னவா இருக்கும் நான் மனசுலேயும் அதே சிந்தனை தான் இருக்கும் மனசகா சித்தி மஜ்ஜனம் மனசகன்னா அர்த்தம் அந்த கரணத்தில் அந்த கரணத்தினுடைய அந்த கரணத்தினுடைய சித்தி மஜ்ஜனம் சித்தி மஜ்ஜனம்னா அர்த்தம் உள்ள பார்க்கிற போது உணர்வு புறத்தை பார்க்குற போது இருப்பு அப்படி பார்க்குறோம் கொஞ்சம் அதாவது பொருள்களில் அதாவது இந்திரிய விஷயங்களில் இருப்பை தரிசனம் பண்ணுறேன் உள்ள மனசு என்ன பண்ணுறது நான் உணர்வில் உணர்வு வேற இருப்பு வேறையோ இல்லை உள்ளம் உணர்வில் மூழ்குகிறது உள்ளம் உணர்வில் மூழ்குகிறது சித்தி மஜ்ஜனம் உள்ளம் உணர்வில் மூழ்குகிறது பொறிகள் இந்திரியங்கள் பொலன்களின் இருப்பில் இருப்பை காண்கிறது பொறிகள் புலன்களில் இருப்பை காண்கிறது இப்படி சொல்கிறது தமிழில் தூய தமிழ் இது பொறிகள்னால் என்ன அர்த்தம் இந்திரியங்கள் பொருள்களில் புலன்களில்னா என்ன அர்த்தம் விஷயங்களில் இருப்பை காண்கிறதுனா சத்தா தரிசனம் சத்தரிசனம் ஆக பாக்கிய விஷயங்களில் நான் சத்தரிசனம் பண்ணுறேன் உள்ள என்ன மனசு என்ன பண்ணுறது நான் மனசு உணர்வில் மூழ்குகிறது உள்ளம் உணர்வில் மூழ்க மூழ்கடித்தல் உள்ளத்தை உணர்வில் மூழ்கடித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் நிஜமாவே மூழ்கிறதா என்ன ஆத்தங்கிறது போய் நம்ம வந்து தண்ணிக்குள்ளே மாதிரியா அப்படி கிடையாது பாஷை எப்படி சொல்கிற முறை அப்படி சொல்கிறோமே உள்ளம் உணர்வை உள்ளம் வந்து உள்ளத்துக்கு ஆதாரமான உணர்வை உள்ளம் உழுகுகிறது தமிழ் உழுகுகிறது ஓயாதே உழுகுவார் உள்ளிருக்கும் உள்ளானை திருவாச்சகம் ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை அப்படின்னா என்ன விடாம யாரு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்தில் அவன் வெளிப்படுவானான் ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை மாணிக்க இடைவிடாது நினைப்பவர்களுடைய உள்ளத்திலே புலப்பட புட புடப்படுகின்றவனை அப்படின்னு அர்த்தம் ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு ஆக இத விஷய பிரத்யாகாரம்னா என்னதுன்னா நீ எதையும் விட்ரா பண்ண வேண்டாம் விட்ரா பண்ண வேண்டாம் வித் சாதாரணமாக என்னென்னா எல்லாத்தையும் விட்டுவிட்டு போயிடு அதாவது எனக்கு அங்கெல்லாம் இருந்தால் ஒரு மாதிரி எங்கள் ஆஃபீஸில் இருந்தால் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரிலாம் பேசுகிறாங்க எனக்கு என்னவோ பண்ணுறது எனக்கு அங்கே பிடிக்கலை இருக்கவே பிடிக்கலை அப்படின்னா சரி அதை விட்டு வெளியில் வந்துடும் அப்படி தான் சொல்லுவோம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் பிரம்மமாக பாரு அப்படின்னா அவனுக்கு அந்த அளவுக்கு அபியாசம் வேணுமே இதெல்லாம் படிச்சுவிட்டான்னு சொன்னால் கொஞ்சம் பழக்கம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம் அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் கொஞ்ச நாளைக்கு ஆசிரமங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இதெல்லாம் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் அதை சாயங்காலம் நாலு மணிக்கு வந்து இதெல்லாம் கற்றுக்குறீங்க அப்புறம் வீட்டில் நம்ம விவகாரம் போய் அங்கே என்ன பண்ணுவோம்னா இந்த எண்ணம் மனசில் இருக்குமா இருக்கும்தான் நினச்சின்னு இருக்கேன் இந்த படித்ததெல்லாம் ஞாபகத்தில் இருக்கிறதுனால வீட்டில் என்னெல்லாமோ பிரச்சனைகள்லாம் வரும் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் எல்லாம் அப்படி இருக்கிற போது என்னென்னா எல்லாம் நாமரூபக்கர்மா எல்லாம் மித்யே அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கணும் வெளியில் சொன்னிங்கன்னா உங்களை பைத்தியகார ஆஸ்பத்திரி கூட்டு விடுவாங்க உள்ளுக்குள்ளே நீங்கள் உங்கள் மனதுக்குள்ளே என்ன நினச்சிக்கணும் எல்லாம் இது பண்ணி குழந்தைங்கள்கிட்ட குழந்தைகிட்ட அம்மாவாக நடிச்சு விடணும் அழகாக எப்படி இருக்கணுமோ அதை பண்ணிவிடணும் ஆனால் நம்ம மனசுக்குள்ளே என்ன பண்ணணும் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி நானும் பிரம்மம் நீயும் எல்லாம் மாய விளையாட்டு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சு வச்சுப்போம் ஆஹா இதுதான் சொல்கிறார் இதுக்கா எங்கேயும் நீ ஓட வேண்டாம் ஆரம்பத்தில் தான் விட்டு போகணும் அளவாக இருக்கணும்னு சொல்கிறதுலாம் இப்போ நீ எதை பார்த்தாலும் உனக்கு பிரம்ம தரிசனம் தானே எந்த விஷயமாக இருந்தாலும் சரி எந்த இந்திரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி அதுக்கு ஆதாரத்தை நீ கவனிச்சுட்டே இரு மனது இந்த தத்துவத்தையே சிந்திக்கட்டும் அப்படிங்கிறது கருத்து மனசோ எதை பற்றி அதிகமாக சைத்தன்யத்தையே சித்தி மஜ்ஜனம் இதுக்கு பேர் தான் பிரத்யாகாரா பிரத்யாகாரா சா பிரத்யாஹாரா இது அதுவே பிரத்தியாகாரம் என்று நன்கு அறிய வேண்டும் எதைவிட்டும் எங்கேயும் ஓடி போக வேண்டாம் அதுக்காக வேண்டி ஞாபகம் வச்சுக்கணும் நல்லா சு அனுபவிச்சுன்னு சொல்லக்கூடாது தர்மமாக அனுபவிக்கணுங்கிறதுல கிடையாது தர்மமாக அனுபவிக்கிறதுலையும் ஆத்ம தரிசனத்தை பண்ணணும் மற்றவங்க அது அதர்மமாக நம்ம ஆத்மாவான் பார்க்க போகிறோம் அவங்க அனுபவிக்கிறதையும் சைதன்யமாக தான் பார்ப்போம் நமக்கு வந்து புகாரே கிடையாது கொஞ்சம் கடினம்தான் அது புகாரே கிடையாது நான் தர்மமாக நான் உலக இந்திரிய விஷயங்களை அனுபவிக்கிறேன் சன்னியாசியாக இருந்தால் தர்மமாகவும் இந்திரிய விஷயங்களை அனுபவிக்கிறது ஆனாலும் அவர் அனுபவிக்கிறது கொஞ்சம் இருந்தாலும் அதை வந்து அவர் பிரம்ம தரிசனமாக பண்ணுறார் ஆனால் அதை அதர்மமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி எதை பார்த்தாலும் என்ன பார்க்க என்ன பண்ண போகிறோம்னா பெரிய பங்களாவை பார்க்குறோம் மாளிகையை பார்க்குறோம் எதை பார்த்தாலும் நமக்கு என்னென்ன சத்தர்சனம் பெரிய பெரிய இதை ப எதை பார்த்தாலும் அதோட ஆதாரத்தையே நம்ம கவனிக்கிறோம் தத்துவத்தையே கவனிக்கிறோம் ஆதாரம் ஏதோ தனியாக இருக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கா இங்கோ ம் நான் தலையை பார்க்குற போதே நான் அலையை பார்க்கல நான் வந்து அலைக்குள்ளே தண்ணீரை பார்க்குறேன்னா அலைக்கு வெளியில் தண்ணீரை பார்க்குறேனா அலையவே பார்க்கறேன் தண்ணீரையே அலையாக பார்க்குறேன் அவ்வளோதான் நான் வந்து அலையை விட்டு விலகி போக வேண்டாம் அலைய பார்த்துக்கிண்டே நான் என்ன சொல்கிறேன் நான் அலைய பார்க்கவே இல்லை நான் தண்ணீரை தான் பார்க்குறேன் அது மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாலும் பிரம்மத்தை சச்சித் சுரூபத்தை நான் தரிசனம் பண்ணுறேன் அதுக்கு அது என்னென்ன முமுக்ஷுபிகி அபியசனீயா முமுக்ஷுபிகின்னா என்ன அர்த்தம் நிம்மதியை விரும்புகிறவன் உண்மையான நிம்மதியை விரும்புகிறவன் மோக் விரும்புகிறவன் முமுக்ஷுபிகி பகுவச்சனத்தில் போட்டிருக்கார் ஆகையினால முமுக்ஷுக்களால் முமுக்ஷுக்களால்னா என்ன அர்த்தம்னா முக்தி அடைய விரும்புபவர்களால் முக்தி அடைய விரும்புபவர்களால்னா என் அர்த்தம் பரிபூர்ண நிம்மதியை உணர விரும்புகிறவர்களால் இதைத்தான் அபியாசம் பண்ணணும் அபியசனீய ஆக எதையும் விடவும் வேண்டாம் எதையும் கொள்ளவும் வேண்டாம் எதையும் கொள்ளவும் வேண்டாம் எதையும் தள்ளவும் வேண்டாம் கொள்வதெவர் தள்ளுவதெவர் ஆகையினால ஹேயோபாதேய வர்ஜிதாஜை நமஹா லலிதாசாசனம் ஹேயம்னா என்ன இதெல்லாம் விடணும் உபாதேயம்னா என்ன அர்த்தம் இதெல்லாம் கொள்ளணும் கெட்ட குணங்களை விடணும் நல்ல குணங்களை கொள்ளணுங்கிற மாதிரி நினச்சுன்ட்ருக்கோம் இங்கே வந்து விடுறதுக்கு எதுவும் இல்லை கொள்ளுவதற்கு எதுவும் இல்லை இவனால் இன்னொரு பாஷையில் சொல்லலாம் நாமரூபத்தை விடு பிரம்மத்தை கொள்ளுன்னு சொல்லலாம் இங்கே விடுறது அலைய விட்டேன் விடமாட்டேன் எக்ஸாம்பிளை அலையை விட்டேன் தண்ணீரை கொண்டேன் அலையை விட முடியுமா தண்ணீரை எடுத்துக்கொள்ள முடியுமான்னு அது ஞாபகம் வச்சுக்கணும் அலைங்கிறது உண்மை இல்லைன்னு புரிஞ்சுட்டேன் அதுதான் கொள்வது தள்ளுறதும் கொள்றதும் என்னதுன்னா அலை உண்மை இல்லை என்பதை புரிந்து இந்த உதாரணத்தை வச்சுன்னு தான் எல்லாம் சொல்லுவோம் இதைத்தான் அபியாசம் பண்ணணும் சரி அடுத்தது வரங்க இதுக்கெல்லாம் பிராணாயாமத்துக்கு மூணு ஸ்லோகம் சொன்னார் திருக்ஸ்திதிக்கு ரெண்டு ஸ்லோகம் சொன்னார் சிலதுக்கெல்லாம் ரெண்டு ஸ்லோகம் மூணு ஸ்லோகமெல்லாம் சொல்லியிருக்கார் ஆனால் இதுக்கெல்லாம் ஒன்று ஒன்று தான் சொல்கிறார் பிரத்யாகாரத்துக்கு ஒரு ஸ்லோகம் தான் அடுத்தது தாரணா தாரணாவுக்கு இன்னொரு ஸ்லோகம் யத்ரயத்ர மனோயா தீ பிரணஸ்தத்ர தர்சனாத் மனசோனோம்ம தாரணம்னால் என்ன தாரணாங்கிறது யோகசாஸ்திரத்தில் சொல்கிற வார்த்தை தாரணான்னு சொன்னால் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட பொருளையே நினைப்பதற்கு முயற்சி பண்ணுறது மனசை திருப்புறது மனசை ஒரு பொருளில் திருப்பி அதையே நினைக்கிறதுக்கு தயார் படுத்துறது அதுக்கு உதாரணம் இந்த கேமரா தான் சொல்கிறது கேமரா வந்து தூரத்தில் வச்சு இப்போ அந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னா அதை அப்படியெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சரியாக அந்த ஃப்ரேம்குள்ளே நம்ம வருவோமா சரியாக இருக்கா எல்லாம் பார்க்குறது அது அதை அதுக்கு வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணதுக்காக அதுக்கப்புறம் விட்டுடுவோம் இப்போ அந்த கேமராவை வச்சுட்டு அந்தவும் உட்காந்துட்டார் உட்காரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அது சரியாக இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சாச்சுன்னு சொன்னால் வேணும்னா இடையில் வந்து திரும்ப இப்படி பார்த்து சரியாக தான் போயிட்டுருக்கா அப்போ அந்த அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி தான் ஒரு வஸ்துவில் மனசை விறத்தியை ஃபோக்கஸ் பண்ணுறது இப்போ சூரியனை ஃபோக்கஸ் பண்ண எல்லோரும் கண்ணை மூடிக்கோங்கோ முதல்ல அதை சொல்லணும் எல்லாரும் நிமிந்து உட்காருங்கோ எல்லோரும் கண்ணை மூடுங்கோ கண்ணை மூடி நான் என்ன சொல்கிறேன் உதிக்கிற சூரியன் ரெண்டு மலைகளுக்கு இடையில் உதிக்கிற சூரியன் உதய தியானம் பண்ணுங்க உதயசூரியனை தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் உதிக்கின்ற செங்கதிர் அதுக்கு வேறு த உடனே த அபிராமிந்தாதேருந்து கொட்டேஷன் செங்கதிர் உச்சி திலகம் அப்படின்னு சொல்லி அதையே தியானம் பண்ணுங்கோ செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேருங்கள் அப்படின்லாம் சொல்கிறோன்னா நீங்கள் அது உடனே நான் மனசில் உடனே அதை ஃபோக்கஸ் பண்ணுறது அதை சொன்ன உடனே உங்கள் மனசை அதை நினைக்கத்தானே செய்ருது அது மாதிரி அதிலே அதுக்கு இருக்கு நிறுத்திகிட்டே இருக்குது இப்போ தட்சிணாமூர்த்தி கோயிலுக்குள்ளே தக்ஷிணாமூர்த்தி சன்னிதியில் தக்ஷணாமூர்த்தி ரூபத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு அது மனசு ஃபோக்கஸ் பண்ணுறது யோகசாஸ்திரத்தில் மூலாதாரத்தில் அவங்க மனசை வை அப்புறம் சுவாதிஷ்டானத்தில் வை மணிப்பூரகத்தில் வை இப்படிலாம் இடம் சொல்லுவாங்க ஸ்பெசிஃபிக் பிளேஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்ம் ஒரு குறிப்பிட்ட இடம் குறிப்பிட்ட பொருள் தேசபந்தித்த தாரணா இவரோடது பத்தஞ்சலி யோக சூத்திரம் தேசபந்தகா चित्तस्य धारणा. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மனசை இருக்கும்படி செய்கிறதுக்கு பேர் चित्तस्य தேசபந்தகா தாரணா கர்ப்ப கிரகம் தக்ஷணாமூர்த்தியோட கர்ப்ப கிரகம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு மனசு கர்ப்பகிரகத்துக்கு பிறகுதான் தாரணா அப்புறம் என்ன சொல்கிறேன் அந்த ரூபத்தை நினைங்கோ அதில் தாரணை ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா எல்லா தேசமும் எல்லா காலமும் எல்லா பொருளும் அதுவாகவே இருக்கிறதுனால என்ன சொல்கிறாருன்னா அதை பிரம்மமாக பார்க்கறது தான் தாரணை உங்களுக்கு சிம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிடும் எத்தையத்திர மனோயாதி ச இன்னொரு வா இங்கேயோ வேறு இடத்துல சொல்லியிருக்கு எத்த எத்த மனோயாதி தத்த தத்திர சமாதயா அப்படி ஒரு வாக்கியம் உண்டு எத்த எத்திர மனோயாதி கீதையில இருக்குது எத்தோயத்தோ நிஷரதி மனசஞ்சலம் அஸ்திரம் தத்தஸ்தத்தோ நியம் எய்தத்து ஆத்மன் நேவ வசம் ரொம்ப அழகாங்க அர்த்தம் சொல்லியிருக்கார் அவர் என்ன அதை விட்டு விலகணும் இல்லை அந்த சொன்னேனே அலை தண்ணீர் தண்ணீரை அலையை விட்டு விலகி நீங்கள் வந்து தண்ணி வேற ஒன்று பார்க்க வேண்டாம் அலையவே கவனிச்சா போகும் அலைய அலையாக கவனித்தா அலை பார்த்தா தண்ணீர் நீங்கள் இப்போ குறிப்பிட்ட வளைய பாருங்கோ அப்படின்னு சொன்னால் வளையலை பார்க்கலாம் செயினை பாருங்கோன்னா செயினை பார்க்கலாம் தோ காது தோடை பாருங்கன்னா தோடை பார்க்கலாம் தங்கத்தை பார்க்கணுன்னா தங்கத்தை பாருங்கன்னா எதை பார்த்தால் நகைக்கடையில் நகக்கடையில் வந்து அது பாரு அது எப்படி இருக்குது பாரு இது எப்படி இருக்குது பாரு அது எப்படி இருக்கு அதை கொண்டாரு அதுக்குள்ளே நான் வாங்கணும்னு நினச்சேன் அதுக்குள்ளே அவங்கள்ட்ட போயிடுத்து அந்த டேபிள் போயிடுத்து வச்சோங்கூட அங்கே வந்து என்னென்னா ஒன்று ஒன்று பார்க்க ஒன்று ஒன்றையும் பார்க்குறோம் அந்த ஸ்டெட்டு எடுங்க ஸ்டெட் எடுத்து அவன் பெருசாக ஒரு பெரிய டப்பாவில் இருக்கட்டும் வரிசையாக வச்சுருக்கான் ஏன்னா எனக்கு படித்து பார்த்ததெல்லாம் பழசெல்லாம் ஞான் வருது வச்சு கூட வரிசையாக வச்சிடும் இது இப்படி இருக்குது அது எப்படி இருக்குது இது எப்படி இருக்கு திரும்ப வந்து இப்படி போட்டு பார்க்குறோம் இப்படி வச்சு பார்க்குறோம் அங்கே இன்னொருத்தருக்கு காலையில் வச்சு பார்த்து எப்படியோ பார்த்துட்டு ஆஹா அதெல்லாம் ஒரு பொருளை பார்க்குறது இல்லையா வளையலை பாருங்கோ வளையலை பாருங்கன்னா வளையல் வேற செயின் வேற மோதிரம் வேறதான் ஆனால் தங்கத்தை பாருங்கன்னா என்ன பண்ணுறது எல்லாமே எத்தனை எத்தனை மனோயாதி தத்திர தத்திர பிரம்ம தரிசனா சங்கராச்சாரர் என்ன சொல்கிறார் ஆபாசீகரணம்ங்கிறார் ஆபாசீகரணம்னா நீங்கள் வந்து அந்த ஆபாசீகரணங்கிற வார்த்தை கீதையில் ஆபாசீகரணம்னா நான் எதை பார்க்குறேனோ அது வந்து போலி உண்மை என்னது நகைப்போலியா த உண்மையா நகைப்போலி நகைப்போலி போலி நகைன்னா அது வேறு நகைப்போலி அது தங்கத்திலே பண்ணியிருந்தாலும் நகைங்கிற சொல் போலி தங்கம் தான் உண்மை அது மாதிரி இங்கே நீங்கள் எதை பார்த்தாலும் சரி இது மரம் மரம்ங்கிறத நான் வந்து இது பண்ணிட்டு பிரம்மை அதில் இருக்கிற சச்சிதானந்தத்தை நான் அறிவால தரிசனம் பண்ணுறேன் நானும் சச்சிதானந்தம் இந்த டேபிளு புஸ்தகம் எத்தனை எத்தனை மனோயாதி எதில் எதிலெல்லாம் போகிறதோ நகைக்கடையில் இருக்கிற அத்தனை இப்படி இப்படி இந்த இந்த இந்த பக்கம் பெரிய ஷோ இது அது கண்ணாடியை வேற வச்சுருக்காங்க நகை வச்சு பெட்டியை வச்சு அதுக்கு பின்னால் கண்ணாடியை வச்சு அது நிறைய இருக்கிற மாதிரி வேற காட்டுறாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் இருக்குது நான் எங்கே திரும்பினாலும் நகைக்கடைக்குள்ள என்ன இருக்குது எத்தனை எத்தனை மனோஜாதி தத்த தத்திர ஸ்வர்ண தரிசனம் அது உதாரணம் ஆனால் இது ஸ்வர்ணத்தை பார்த்தாலும் சரி வெள்ளியை பார்த்தாலும் சரி மண்ணாலான குடத்தை பார்த்தாலும் ச இது மனுஷனை பார்த்தாலும் சரி ார பார்த்தாலும் சரி அதாவது உங்களுக்கு புரிய எ எ எல்லாமே தங்கம் தாங்கிறது புரியுது டிசைன்ஸ் வேறையாக இருந்தாலும் இந்த பக்கம் திரும்பினேன் தங்கம் அந்த பக்கம் திரும்புகிறேன் தங்கம் மேலே பார்க்குறேன் தங்கம் கீழே பார்க்குறேன் தங்கம் எங்கே பார்த்தாலும் தங்கம்னா தங்கமயம் அது எதை பார்த்தாலும் சரி அது எந்த வச பூமியை பார்த்தாலும் பிரம்மன் அப்புறம் ஆகாசத்தை பார்த்தாலும் பிரம்மன் அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும் நீங்கள் தங்கம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட உலோகம் வெள்ளிங்கிறது ஒரு குறிப்பிட்ட உலோகம் பித்தளை ஒரு குறிப்பிட்ட உலோகம் ஆனால் எல்லா உலோகங்களுக்கும் ஆதாரம் என்னது எல்லா உலோகமும் சச்சிதாத்மகம் அப்படி புரிஞ்சுக்கணும் அது உலோகங்கள் மாத்திரம் இரும்பு மாத்திரம் என்னது நீங்கள் மதிப்பு நீங்கள் நம்ம தானே கொடுக்குறோம் இரும்பு வந்து மட்டம் பி இரும்பு பித்தளை தாமரம் வெங்கலம் அலுமினியம் ஸ்டீல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்னதுன்னா நமக்கு அத்தனை நம்மளை பொறுத்த வரைக்கும் நானாக சொன்னேன் பகவான் கீதையில் அழகாக சொல்லிட்டு போயிட்டார் ஞான விஜான திருப்தாத்மா கூட்டஸ்தோ விஜித்தேந்திரியா யுக்த இத்யுச்சியத்தை யோகி சமலோஷ்டாஷ்ம காஞ்சனஹா லோஷ்டம்னா மண்ணாங்கட்டி அஸ்மன்னா கல் காஞ்சனா என்ன அர்த்தம் தங்கம் சமஹ சமலோஷ்டாஷ்ம காஞ்சனா அது ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஏதோ கண்ணில் கோளாறுன்னு நினைச்சிக்க கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்குது இது மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி தான் சொல்கிறான் இது வந்து இது பிரம்மன் தான் ஆனால் இதுக்கு இன்னொரு பேர் மாயினால எல்லாரும் சொல்கிறது மண்ணாங்கட்டி தங்கத்தை எடுத்து இதுவும் பிரம்மந்தான் இது மாயினால அஜானத்தினால எல்லாரும் சொல்கிறது இது தங்கம் இது இருபத்தி ரெண்டு கேரட்டான் அப்புறம் இன்னொன்று எடுத்துன்னு இது என்ன தெரியுமோ இதுவும் பிரம்மன் தான் இதுக்கு பேர் இருபத்தி நாலு கேரட்டு இதுவும் என்ன தாமரத்தில் எடுத்து இது என்னது இதுவும் பிரம்மன் தான் இப்படி எல்லாத்தையும் ஒன்னொன்னே சொல்லிட்டு இருந்து கேட்கற நீயும் பிரம்மன் தான் மாயினால உனக்கு நீனு ஒரு பேர் சொல்ற நானும் பிரம்மன் தான் மாயினால எனக்கு நான்னு ஏதோ வச்சுன்னு இருக்கோம் அப்படின்னா எப்படி இருக்கும் நான் சரியான பைத்தியத்துக்கிட்ட முப்பத்தி எட்டு நாளா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு எத்தனை எத்தனை மனோயாதி தத்திர தத்திர தத்ரங்கிறது இல்லை தத்திர ஒரு தத்திர தான் இருக்குது நீங்கள் இன்னொரு தத்திரை போடுங்கோ தத்திர தத்திர பிரம்ம தரிசனா ஆகையினால நான் ஒரு எனக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட பொருளை நான் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற குறிப்பிட்ட பொருளை நினைக்கிறத்துக்கு முயற்சியை தொடங்குறதுக்கு பேர் தாரணுன்னு சொல்லியிருக்கு எனக்கு அந்த கஷ்டமே கிடையாது எந்த பொருளை பார்த்தாலும் எதை கவனிச்சாலும் சமபுத்திர் விசிஷத்தே ஆகையினால் நான் சமமாத்தான் பார்க்கறேன் அதனால சொல்ற மனசோ தாரணம் செய்வ மனசா தாரணம் மனசா மனசா தாரணம் ஏவ அதுதான் பிரம்மனஹா தரிசனாத் மனசகா தாரணம் பிரம்ம தரிசனத்தினால் மனசை தரிப்பது மனதின் எண்ணங்களை மனதை நிலை நிறுத்துவதுன்னு அர்த்தம் மனதை நிலை அதுவே மனதை நிலை என்பதாகும் ஒரு பொருளில் மனதை நிலை என்பது என்னது எல்லா பொருளையும் பிரம்மமாக காண்பதே ஒரு பொருளில் மனதை நிலை நிறுத்துவது என்று வேதாந்த சாஸ்திர நிதித்தியாசனம் தியானம் சொல்லுகிறது நிதித்தியாசனம் முறையாகிறது புரிகிறது எல்லா பொருளையும் எல்லா பொருளிலும் பிரம்ம தரிசனத்தை பண்ணுவதே மனதை ஒரு பொருளில் ஒரு இடத்தில் நிலை முயற்சி என்று சொல்லப்படுகிறது சா பராமதா சாதாரணா பராமதா அந்த தாரணை மிகச் சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது என்ன சொல்றார் இதுவே உயர்ந்த தாரணைங்கிறார் தாரணையில் இதுதான் உயர்ந்த தாரணை அந்த குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட பொருளை நினைக்கணும்னு சொல்றாங்க மற்ற பொருளை நினைக்கக்கூடாது நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது அது அபராதாரணா கீழான தாரணை இதுவே மேலான தாரணை தமிழ்ல தாரணைன்னு சொல்ற பழக்கம் இருக்கு அதனால தாரணைங்கிறேன் வைக்கிறாங்க தாரிணி அப்படின்னு தாரிணா தரிப்பவள் தாங்குவள் அப்படின்னு அர்த்தம் தரணி தரணும் தாங்கிறது அர்த்தம் தரணி பூமிக்கு பேரு தரணி சரி ஆக இந்த தாரணையை செய்யணும் அதாவது பிரம்மனையே சிந்தனை பண்றது அடுத்தது பார்ப்போம் அடுத்தது தியானம் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் தேசபந்த தாரணான்னு பார்த்தோம் இங்க தியானம் அதுக்கு அடுத்த ஸ்லோகம் சமாதி பற்றி சொல்ல போறார் படிக்கலாம் பிரம்மைவாஸ்மீதி சத்வத்தியா நிராலம்பா ஸ்திதி யிவ்வாஸ்மீதி சலம்பைய <speaking in silence> <speaking in silence> <silence> தியானம் என்னது ஞாபகம் வச்சுக்கணும் திரும்பவும் சொல்கிறேன் குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை விடாமல் நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நினைக்க ஆரம்பிக்கிறது தாரணா அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு சொன்னோம் முயற்சியோட ஒரு பொருளையே விடாமல் நினைக்கிறது அடிக்கடி இதை விட்டு விட்டு போகுமா விச்சித்திய விச்சித்தியன்னு சொல்லுவார் அதாவது விட்டு விட்டு போ முயற்சி பண்ணுவோம் திரும்ப போகும் திரும்ப வரும் திரும்ப பண்ணுவோம் இப்படிலாம் நடந்துட்டுருக்கும் இங்கே என்ன சொல்கிறார் பிரம்மைவாஸ்மிதி சத்வருத்தியா நிராலம்பத்தையா ஸ்திதி தியான சப்தேன விக்கியதா நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்கின்ற விருத்தி சத்வருத்தி சத்வத்தின்னா என்ன அர்த்தம் அதை மாற்றம் நெகேட் பண்ண முடியாது சத்துன்னா என்ன அர்த்தம் மூன்று காலத்திலும் இருப்பது எதுவோ அது சத்துன்னு படிச்சிருக்கோம் அப்புறம் என்ன அர்த்தம்னா அறிவால் நீக்க முடியாதது எதுவோ அது சத் அறிவால் நீக்கக்கூடியது மித்யா அறிவால் எதை நீக்க முடியாதோ அது சத் எது ஞான அபாத்தியம் தத் சத்தியம் எது ஞானத்தினால நீக்க முடியாதோ அது சத்தியம் அதுதான் சொல்கிறார் அந்த சத்விருத்தி எதுனாலையும் நீக்க முடியாது ஒரு பிரமாணத்தினால் ஒரு பிரமாணத்தினால் நிரூபிக்கப்பட்டதை இன்னொரு பிரமாணத்தினால நீக்கிவிடலாம் சிறசுமே அப்படியெல்லாம் ஆகிறது உண்டு இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒரு பொருளை பார்க்க ஒரு தூரத்தில் பார்க்குறேன் ஒரு பூ இருக்குது அந்த பூவை வந்து இது வந்து நல்லா இருக்குது இந்த பூ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இது என்ன அழகாக பூத்துருக்கு பாரு அப்படிங்கிறோம் உடனே சொல்கிறாங்க இது ஒன்றும் பூக்கலை இது பிளாஸ்டிக்கில் பண்ணினது அப்படின்னு சொன்ன உடனே நான் போய் தடவி பார்க்குறேன் அது வந்து இது செடியில் வந்து வா வழக்கமாக பூக்கிற பூ இல்லை இது அப்படின்னு தெரிஞ்சு போடுறது இது ஆர்டிஃபிஷியல் செயற்கையாக பண்ணப்பட்டது அப்போ இயற்கையாக பண்ணினதுங்கிற அறிவு என்னாச்சு இந்த செயற்கையாக பண்ணினதுங்கிற அறிவு பெற்ற உடனே அது இயற்கையானதுங்கிற அறிவு பாதிக்கப்பட்டதா இல்லையா பாதிக்கப்பட்டது அது மாதிரி இது எந்த அறிவினாலையும் பாதிக்கப்பட முடியாததுங்கிறது எதை வேணாலும் நீக்கலாம் ஆனால் அதிஷ்டானத்தை சத்தியத்தை நீக்க முடியாது அதனால் அது பேர் சத்விருத்தி நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்கிற சத்விருத்தியினால் நிராலம்பம் நிராலம்பம்னா ஆலம்பம்னா சப்போர்ட் பிடிப்பு விஷயம்னு அர்த்தம் நிராலம்பம்னா நிர்விஷயம் அது ஒன்றே தான் இருக்குது வேறு எதுவும் உடம்பை பற்றியோ பொருளை பற்றியோ எதை பற்றியும் நினைக்கிறது தங்கத்த மாத்திரை நினைக்கிற மாதிரி நகையை நினைக்காமல் தங்கத்தை மாத்திர நினைக்கிற மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுறோம்னா வேறு எந்த நாம ரூபத்தையும் நினைக்காமல் சாதாரணமாக தியானத்தில் என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு ரூபத்தை ஏதோ ஒரு நாமத்தை சொல்லுவோம் ஒரு நாமத்தை திரும்ப திரும்ப அதை தான் சொல்லணும் நான் பிறகு இன்னும் சொல்கிறேன் அதை அதாவது நிராலம்பம்னா ஆலம்பம்னால் என்ன அர்த்தம் ஏதோ ஒரு பற்றுக்கோடு வச்சுக்கணும் ஒன்றும் ஓங்காரத்தை பிடிச்சிக்கணும் இல்லை சப்த பிரதீகத்தை பிடிச்சுக்கணும் இல்லாட்டி என்னாகும்னா வந்து சால கிராமத்தை இல்லாட்டி ஒரு ரூபத்தை தட்சிணாமூர்த்தி நின்று புவனேஸ்வரி நின்று இப்படி ஏதோ ஒரு ஆலம்பம் அந்த ஆலம்பம் ஆலம்பத்தில் நம்ம என்ன பண்ணுறது ஒரு விடாமல் அந்த ஆலம்பத்தையே ஆலம்பத்து மூலமாக ஈஸ்வரனை தியானம் பண்ணுறது கடவுளை தியானம் பண்ணுறது இங்கே என்ன சொல்கிறார் நிராலம்பம் எதா லம்போதரம்ஹந்தி சதாம் பிரத்யூஹ சம்பவம் ததா லம்பே தயாலம்பம் லம்போதர பதாம் புஜம்னு ஸ்லோகம் சொல்கிறது சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகத்தில் வர்ற விநாயகர் ஸ்லோகம் ஸ்லோகம் ரொம்ப அழகு எது ஆலம் இது பாருங்கள் இப்போ நிராலம்பத்துலேருந்து சாலம்பத்துக்கு போயிட்டோம் நிராலம்பம்னா என்ன எந்த பற்று கோடும் இல்லாதன்னு அர்த்தம் சாலம்பம்னா என்ன அர்த்தம் பற்றுக்கோடுன்னு அர்த்தம் ஏதோ மனசுக்கு ஒரு சப்போர்ட்டுவானும் இப்போ நம்ம நம்மளும் வேதாந்தம் படிக்கிறதுக்கு நமக்கு நமக்கு சப்போர்ட் என்ன அப்ரோக்ஷானுபூதின்னு ஒரு டெக்ஸ்ட்டு அதுக்கு சாமியார் சொல்லிக் கொடுக்குறாரு அது ஒன்று எல்லாம் ஆலம்பமாக இருக்கிற மாதிரி தெரிகிறது ஆனால் நம்ம விஷ் சிந்திக்கிற விஷயம் என்னதுன்னா நிராலம்பம் இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் அது ரொம்ப அழகான ஸ்லோகம் அது எப்போ விநாயகர் பேரில் நான் சொல்கிற ஸ்லோகம் அதுலம்போ தரம் ஹந்தி இப்படி எழுதணும் அது யதாலம்போ யதாலம்போ தரம் ஹந்தி ஆலம்பத்துக்கு இங்க வந்துட்டோம் பரவாயில்ல கொஞ்சம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் தான் பரவாயில்ல ஆலம்பங்கிற சப்தத்தினால வந்தது பிரத்யூக சம்பவம் சம்பவம் ததாலம்பே தயாலம்பம் லம்போதர பதாம்புஜம் சர்வ வேதாந்த சித்தாந்த சாரசங்கிரகம்னு ஒரு புஸ்தம் இருக்குது வேதாந்தத்துக்கு ரொம்ப ஸ்லோகம் இல்லை ஆயிரத்தி ஆறு தான் இருக்குது ஆயிரத்தி ஆறில் இது முதல்ல விநாயகர் வணக்கத்தில் இது வரும் இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப அழகு யதாலம்போ தரம் ஹந்தி சதாம் பிரத்யூகசம்பவம் ததாலம்பே தயாலம்பம் லம்போதர பதாம் புஜம் என்ன அர்த்தம்னா எத்து ஆலம்பா சதாம் பிரத்யூகசம்பவம் தரம் ஹந்தி எத்து ஆலம்பா எந்த பற்று கோடானது சதாம் நல்லோர்களுக்கு பிரத்யூக சம்பவம் தரம் ஹந்தி இடைஞ்சலால் வர்ற துக்கத்தை அழிக்கிறதோ இடையூறுகளால் தோன்றும் துன்பத்தை அழிக்கிறதோ சதாம்ங்கிறது கர்த்தா முதல்ல அதாவது நல்லோர்களுக்குன்னு அர்த்தம் நல்லவர்களுக்கு நல்லோர்களுக்கு நல்ல வழியில் போகிறவர்களுக்கு எந்த பற்று கோடானது பிரத்யூகம்னா விக்னம்னு அர்த்தம் விக்னத்தின உண்டாகிற துக்கம் தடை வந்து அப்படின்னு அந்த துக்கம் ஏற்படுது அந்த துக்கத்தை ஹந்தி ஹந்தின்னு அழிக்கிறதோ எந்த பற்று கோடானது நல்லவர்களுக்கு இடையூர்களால் தோன்றும் துன்பத்தை அழிக்கிறதோ ததாலம்பே தயாலம்பம் லம்போதர பதாம்புஜம் அந்த கருணையை பற்றிக்கொண்டிருக்கின்ற அந்த கருணையை பற்றி கொண்டிருக்கிற சரிந்த வயிறுடைய வயிறுடையவருடைய திருவடி தாமரையை லம்போதரம்னா தொங்கின்றிருக்கிற வயிறுன்னு அர்த்தம் லம்பகன்னா வயிறு தொங்கின் தொந்திங்கிற அர்த்தத்தில் சொல்றது சரிந்த வயிறுடைய வயிறுடையவருடைய திருவடி தாமரைகளை லம்போதர பதாம்புஜம் ஆலம்பே நான் பற்றி கொள்கிறேன் எப்படி இருக்கு இந்த ஸ்லோகம் பாருங்கோ தரம் ஹந்தி சதாம் பிரத்யூக சம்பவம் ததாலம்பே தயாலம்பம் லம்போதர பதாம்புஜம் எல்லாம் ஒரே லம்ப லம்ப லம்ப லம்ப வந்துருக்கு முதல்ல யதாலம்போ தரம் அப்படி பிரிக்கணும் அங்க லம்போதரம்னு படிக்கூடாது எது ஆலம்பகா தரம் ஹந்தி இது வந்து என்ன சொல்றது சம்ஸ்கிருத இலக்கிய கவி சுவை சொற் சொற் ஆகா பதலாலித்யம்னு பேர் பதரசம் பதார்த்த ரசமும் இருக்கு பதரசமும் இருக்கு சொற் இருக்கு பொருட்சுவையும் இருக்கு இதை விட்டுவிட்டு ஜிலேபியை சாப்பிடுறதுன்னா பிரம்மை வாசி நான் சொல்லல திருவள்ளுவர் தான் ரொம்ப திட்டிவிட்டார் என்ன செவியர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் ஏன் இந்த செவிச்சுவை இருக்க இப்ப இந்த மாதிரி சுலோகத்தை சொன்னால் நீங்கள் எல்லாரும் கேட்டு ஆனந்தப்படுறீங்க இப்படிதான் நினச்சுட்டு இருக்கேன் தாம் இன்புறுவது உலகின்புறக் கொண்டு காமருவர் கற்றறிந்தார் அது மாதிரி இந்த சொற்வையை கேட்டு இது கேட்க இது ஒன்று இதெல்லாம் கேட்டால் இந்த வாயினால் சாப்பிட்றதெல்லாம் மிருகத்துக்குத்தானே தோன்றுதான் அவர் சொல்கிறார் செவியர் சுவை உணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் செவிச்சுவையை உணராத மா மக் மாக்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்டு மனசை சந்தோஷமாக வச்சுக்க தெரியாத மிருகஜனங்கள் வாயுணர்வுங்கிறார் நல்லா சாப்பிட தெரியும் மக்கள் இவன் இருந்தா என்ன செத்தா என்னங்கிறார் வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் சரி நம்ம ஸ்லோகத்தை பார்ப்போம் பிரம்மைவ அஸ்மி இத்தி சத்வத்தியா நிராலம்பத்தையா ஸ்திதி நிராலம்பங்கிற வார்த்தைக்கு தேகாதி அனுசந்தான ராகித்யேனங்கிறார் உடம்பு முதலானவற்றை நினைக்காமல் அப்படிங்கிறார் தன்னுடைய உடம்பு முத நினைக்காமல் இது உடம்புனா ஞாபகத்துக்கணும் பகவானுக்கும் ரூபம் கொடுக்கக்கூடாது இறைவனுக்கும் வடிவம் கிடையாது எனக்கு இறைவனுக்கு வடிவம் கிடையாது எனக்கு வடிவம் கிடையாது வடிவமே ஒரு தோற்றம் அப்படின்னு அர்த்தம் அந்த நிராலம்பத்தையா ஸ்திதி தியான சப்தேன விக்கியதா அதுவே தியானம் என்ற சொல்லால் குறிப்பிடப்படுகிறது இது என்னதுன்னா பரமானந்த தாயினி ஞாபகம் வச்சுக்கணும் இவர் சொல்கிற எந்த தியானமும் எந்த சாதனையும் ஒரு இடத்துல உக்காந்து பண்ணுறதாகவே சொல்லலை ஆனால் உக்காந்து பண்ணுறதில் தப்பு கிடையாது ஆப்ஷன் நீங்கள் உக்காந்தாலும் இந்த சிந்தனையில் தான் இருக்கணும் முழித்தாலும் இதே சிந்தனையில் தான் இருக்கணும் என்ன விவகாரம் பண்ணினாலும் இந்த சிந்தனையை விடக்கூடாது பரம ஆனந்த இந்த தியானம் என்ன பண்ணுறப்ப தியான சப்தேன்னு விக்கியாதான் ஸ்திதி அந்த ஸ்திதி ஸ்திரீலிங்கம் அதனால பரமானந்த தாயினி போட்டார் பரமானந்த அர்த்தம் முழுமையான இன்பத்தை மேலான இன்பத்தை கொடுப்பது அப்படிங்கிற ஏன் வச்சுக்கணும் இங்கே ஆனந்தத்தை கொடுக்கறதுங்கிற வார்த்தை ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் அந்த விற்த்தினால எனக்கு நிம்மதியாக இருக்குது நான் எதை பார்த்தாலும் அந்த சத்தரிசனத்தையே பண்ணுறதுனால எனக்கு நிறைவாகவே இருக்கிறது அன்றைக்கு சொன்னேன் இல்லையா நிறைவையே எண்ணினால் உள்ளத்தில் என்ன தோன்றும் நிறைவே தோன்றும் எத் பாவயத்தி தத் பவத்தின் நான் ஆக நிறைவை அது மாத்தம் இல்லை நிறைவு வந்து எப்படிப்பட்டதுன்னா நிறைவே உண்மை குறைவு பொய் நிறைவே உண்மை குறைவு பொய் நிறைவில் தற்காலிக நிறைவும் தற்காலிக குறைவும் கற்பிக்கப்படுகின்றன நிறைவில் என்ன என்றும் யாண்டும் உள்ள நிறைவில் தற்காலிக நிறைவு என்ன நிறைவு கல்யாணம் ஆயிடுச்சு அப்பாடா அன்னைக்கு நிறைவு இல்லை சன்னியாசம் வாங்கிட்டு வச்சு எதுக்கு இது வம்புக்கு தான் இது சொல்லிடுவோம் சன்னியாசம் வாங்கி விட்டோம்னு அப்பா சன்னியாசம் வாங்கிட்டாச்சு அன்னைக்கு வேணால் நிறைவாக இருக்கலாம் அப்புறம் அடுத்தது என்ன கல்யாணம் ஆகிடுதுன்னு ஏன் எங்களை மாத்திரம் பேசுகிறீங்களே உங்களோட மாத்திரம் என்ன வாழ்கிறதான்னு கேட்டுவிட்டா என்ன பண்ணுறது அதுக்காக தான் எடுத்துணும் அன்னைக்கு நிறைவாக இருக்குது அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எது இருக்கோ அதில் நமக்கு நிறைவே இல்லை நம்ம நினச்சி பார்த்தா தெரியும் நமக்கு பார்வை நல்லா இருக்குது கண்ணு போய் பாருங்கோ அப்போ தெரியும் அப்பா கடவுளுக்கு நன்றி என் கண்ணு நல்லா இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷம் ஏன்னா நமக்கு இப்போ இங்கே இருக்கிறதுனால நம்ம கண்ணை பற்றியாக நினைக்க போகிறோம் கண்ணெல்லாம் எது இருக்கோ அதை குறித்து நமக்கு சந்தோஷப்படுறதுக்கு தெரியவே தெரியாது எது இல்லையோ அதை குறித்து வருத்தப்படுறதுக்கு நல்லாவே கற்றுக்கிட்ருக்கோம் கற்றுக் கொடுக்கவும் செய்வோம் யாருக்காக வேணும்னா வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச பரப்புறதா தானே குறைய சொல்லியே பரப்பின் ஆனால் என்ன சொல்கிறார் பரமானந்த தாயினின்னு இந்த நிறைவை எங்கே பார்த்தாலும் நிறைவையே தரிசனம் பண்ணினா நிறைவை தராமல் என்னவாகும் நிறைவை தவிர ஒவ்வொரு ஒன்றும் இல்லை பரம ஆனந்த தாயினி எதை எந்த பற்றுக்கோடும் கிடையாது குறிப்பிட்ட வடிவத்தை தான் நினைக்கணும்னு இல்லை எந்த வடிவத்தையும் நினைக்கலாம் எல்லா வடிவத்திலையும் இருக்கிற தத்துவத்தை தான் நினைக்கிறோம் அப்புறம் நிராலம்பங்கிறது இன்னொன்று சொல்லலாம் அதாவது கடவுளை நினைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பற்றுக்கோடு தேவைப்படுறது ஏன்னு கேட்டால் நம்மளை ஃபார்மாக நினச்சே நமக்கு பழக்கம் நம்மளை வடிவமாக தானே நினைக்கிறோம் நான் அப்படின்னு சொன்னால் வடிவமற்ற என்ன நினைக்கிறேன்னா வடிவமுள்ள என்ன நினைக்கிறேன்னா நான்கிற சொல்ல நாம் சொல்லும் பொழுது நம்ம எல்லோரும் வடிவமுள்ள நம்மளை தான் நினைக்கிறோம் வடிவமற்ற நான் அப்படின்னு நினைச்சோமான சிக்கலே வராது ஆனால் நமக்கு சுபாவமாக இருக்கிற சம்ஸ்காரம் என்னென்னா நான்னு சொல்கிற போது ரூபம் எனக்கு என்ன அறியாமல் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அதனுடைய வரையறைகள் அதனுடைய குறைபாடுகள் எல்லாம் தெரிகிறது இப்போ இந்த வந்து உண்மையிலேயே நிராலம்பமானது நான் என்பது நிராலம்பமானது ஆனால் என்ன பண்ணுறது நம் மாயினால் அது சாலம்பமாக தெரியறது சாலம்பம்னால் என்ன அது ஏதோ ஒரு வரையறைக்கு போல தோன்றுகிறது நான் உண்மையில் வரையறைகளுக்கு உட்படாதவன் உடலால் நான் வரையறுக்கப்படாதவன் உடலாலோ உள்ளத்தாலோ வரையறுக்கப்படாத உணர்வு நான் தமிழில் சொல்லணும்னா உடலாலும் உள்ளத்தாலும் வரையறுக்கப்படாத உணர்வு நான் ஆனால் உணர்வுக்கு ஏதேனும் பற்றுக்கோடுண்டோ கிடையாது பற்று கோடுகள் உணர்வை பற்றி இருக்கின்றனங்கிறது கூட தெரியல நம்ம என்ன பண்ணுறோம் பகவானை வந்து ஒரு ரூபத்தில் கொன்ற முடியுமா கடவுள் எங்கும் அரூப்பம்னு சொல்லியிருக்கு ஓர் நாமம் ஓர் ரூபம் இல்லா ஆயிரம் நாமங்கள்ன மாதிரி எங்கே எல்லா இடத்துலையும் இருந்த கடவுளை நாம் என்ன பண்ணுறது நமக்கு அப்படி ஒரு அபியாசம் ஆகிப்போச்சு என்ன நான் ஃபாமா வடிவமாக நினைக்கிறதுனால கடவுளையும் நான் ஒரு வடிவமாகவே நினச்சி பழகிவிட்டேன் கடவுளே அப்படிங்கிற போது திருச்செந்தூர் முருகன் தான் ஞாபகத்துக்கு வராரு இல்லாட்டி ஏதோ ஒரு இது ஞாபகத்துக்கு வருது கடவுளேன்னு உடனே எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற கடவுளாக ஞாபகத்துக்கு வராரு ஏன்னா என்னையும் நான் வடிவமாக நினைக்கிறேன் கடவுளையும் வடிவமாக நினைக்கிறேன் எனக்கு வடிவம் இல்லைங்கிற உண்மை எனக்கு புரிஞ்சா கடவுளுக்கும் வடிவம் இல்லைங்கிற உண்மை எனக்கு தெளி ரெண்டும் சைமல் டெனிஸாக தான் புரியணும் வேறு வழி கிடையாது எனக்கும் ஃபார்ம் கிடையாது பகவானுக்கும் ஃபார்ம் கிடையாது எனக்கும் ரூபம் இல்லை ரூபம்னா ஃபார்ம் எனக்கும் ரூபம் கிடையாது வாஸ்தவமா ஈஸ்வரனுக்கும் ரூபம் கிடையாது அரூபம் அரூபம் அதனாலதான் அதை படிப்படியாக வச்சிருக்காங்க மனசை பக்குவப்படுத்துறதுக்க முதல்ல ரூபம் அப்புறம் ரூபா ரூபம் அப்புறம் அரூபம் அப்படி ஒன்று ரூபம் ரூபாரூபம் விஸ்வரூபம் இப்படி போடலாம் ரூபம் விஸ்வரூபம் ரூபா ரூபம் அரூபம் அப்படி போடணும் ரூபம்னா என்ன ஏக்கரூபம் விஸ்வரூபம்னா என்னது அநேக ரூபம் ரூபா ரூபம்னா என்னது சால கிராமம் அப்புறம் சிவலிங்கம் இதெல்லாம் ரூபா ரூபம்னு பேர் அருவுருவம்னு பேர் தமிழ்ல அப்புறம் என்னதுன்னா அரூபம் ஆகாஷம் மாதிரி அரூப்பம் ஆக நீங்கள் எதுக்கு இது சொன்ன இந்த கருத்தை சொல்ல வந்தேன்னு கேட்டால் நிராலம்பத்தயா ஸ்திதி அதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்கிறதுக்காக சொன்னேன் அதுக்கு வாஸ்தவமா அதுக்கு எந்த ஆலம்பமும் கிடையாது நீ தான் அதில் கற்பனை பண்ணி பண்ணி பண்ணி அதை வரையறுக்கிற ஆகையினால என்ன சொல்கிறாருன்னா எல்லா ஆலம்பத்திலையும் இருக்கிற நிராலம்ப வஸ்து அதாவது நிராலம்பே சாலம்ப அத்தியாச நிராலம்பே சாலம்ப அத்தியாச நிராலம்பம்னா எந்த ஒரு பற்றுக்கோடும் இல்லாத வஸ்தூவில் நீ என்ன பண்ணுற எண்ணத்தை இல்லாம ரூபத்தை கற்பிக்கிறேன் ரூபமே இல்லாத பகவானுக்கும் ரூபமே இல்லாத ஆத்மாவுக்கும் நீ ரூபங்களை அறியாமையினால் மாயையினால் கற்பிக்கிறாய் என்பது கருத்து நாளை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வோமவத்வியாப்த தேகாய தஷிணா மூர்த்தஜே நம ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும்